ஐம்பதாம் பாடல் மதிக்கெட்டு தருமம் என்பது அறவழி அறத்தை மீறினால் அடிவு வரும் தருமத்தின் வாழ்வுதனை சூது கவும் தருமம் மறுபடி வெல்லும் என்கிறார் மகாகவி பாரதியார் முருகா நான் அறிவு குலைந்து உள்ளம் சோர்ந்து மயங்கி அதனால் தருமவடியை விட்டு வீணாக கெட்டுப்போகலாமா இது என் தலைவிதியா என்று கேட்கிறார் அருணகிரியார் மதி கெட்டால் தான் அறத்தை விட்டு விலகி போவோம் மதிநிலை கெடாமல் முருகனிடம் குறிப்பாக வேண்டுகிறார் அருணகிரியார் முருகன் யார் தூய்மையான கங்கையின் மைந்தன் ஞானத்தால் கிடைக்கும் சுகத்துக்கு தலைவன் அந்த திதி என்பவளின் புத்திரர்களான அசுரர்களின் பெருமையையும் ஆற்றலையும் அடித்தவன் தேவ சேனாதிபதியாய் வீற்றிருக்கும் சேவகன் ஒரு கோடி முத்தம் தெள்ளிக்கொளிக்கும் கடல் செந்தில் மேதிய சேவகன் அவன் திருவடி பணிந்தால் கேடு போகும் அறம் தடைக்கும் மதியால் வித்தகனாகலாம் மனத்தால் உத்தமனாகலாம் என்று கூறுவது இந்த அருமையான திருப்பாடல் கட்டியவமே கடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதீப அத்திரி புத்திரர் வீரடு சிவகனே நதி புத்திர ஞான சுகாதிப அத்திரி